சீரராஜி செல்வம் போல் சேர்கவை என்னாசன் வீரராகவர்க்குப் புகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜபெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கறி அருகிகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளை செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பு பன்னியாசத்தின் உபயதாரர்களான வைஷால் வீதி திருமதி கே லட்சுமிபாயர் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் ஸ்லோகம் 53 மூன்று ரஷ்மீன் ரஷ்மின் दिनगम समये स्वतंत्र மரம் சந்திரஸ் வீரிய अधिपतो காலோத்ஷா பிரசவம் அதிபயன் யோ னேவா பூஷாத்மச கிருத்தக ஸ்திராயதாம் சோ அருணோவக இந்த ஸ்லோகத்திலே சூரியன் அருணனுடைய சேவையிலே மனம் மகிழ்ந்து அவனை தனக்கு சமமானவனாக கருதுபதாக சொல்லுகிறார் ஒரு தொண்டனுடைய தொண்டு அது ரொம்ப பணி உள்ளதாகவும் நியாயமானதாகவும் விரும்பத்தக்கதாகவும் இருக்குமானால் அந்த எஜமானன் தொண்டன் மீது மிகுந்த அன்பு பூண்டவனாகி அவனை மேன்மைப்படுத்துவதை உலகிலே நாம் பார்க்கிறோம் அருணனுடைய சேவை மிகவும் சிறப்பானதாக இருப்பதாலே சூரியன் அவனை மேன்மைப்படுத்துவதற்கு தனக்கு பல வகையிலே அவன் சமமாக இருக்கிறான் என்று கருதுவதாக இங்கே கவிஞருடைய கற்பனை எப்படி சமம் என்றால் இங்கே ஸ்லேடை வடமொழியில ஸ்லேஷைன்னு சொல்லுவாங்க அதாவது சொல் ஒன்று பொருள் இரண்டு அப்படி வரும் இதே பாட்டு சூரியனுக்கும் பொருந்தும் அருணனுக்கும் பொருந்தும் அந்த மாதிரி அவர் எழுதியிருக்கிறார் அருணனுக்குச் சொல்லும்போது கடிவாளங்களை காலையிலே தளர்த்தியும் மாலையிலே இறுக்கி பிடித்தும் தன்னிச்சையாக குதிரைகளை ஓட்டிக்கொண்டு ஷாட்டைக் கம்பினாலே குதிரைகளை அடித்து குதிரை ஓட்டுவதில் புகழ்பெற்றவன் என்று நல்ல பெயரோடு அருணன் சதா சர்வகாலமும் குதிரைகளின் கால்களை கவனித்தவனும் இருக்கிறான் மேலும் கருடனை விட முன் பிறந்தவன் ஆதலாலே அவன் கருடனை தன்னை விட இரண்டாம் படி அல்லது மூன்றாம் படியில் இருப்பவன்தான் என்று அவனைவிட இவன் மேன்மை பெற்றவனாக இருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த அருணனுடைய சேவையினாலே மனமகிழ்ச்சி அடைந்த சூரியன் இவனை தனக்கு சமமாக கருதுகிறான் அந்த அருணன் உங்களுக்கு நன்மை செய்வாராக அப்படின்னு அர்த்தம் வரும் இப்போ இதே பாட்டு சூரியனுக்கு பொருந்தணும்னா அது எப்படி வரும்ன காலையில் கதிர்களை வீசியும் மாலையில் கதிர்களை சுருக்கியும் தன்னிச்சையாக வேத பிராமணர்களாலே பிரபலமான வேத மந்திரங்களால் புகழப்பட்டு புகழ்பெற்ற கதி உள்ளவனாய் இடைவிடாது ஆகாசத்திலே செல்வதிலே நோக்கமாக சந்திரனை விட ஒளியினால் தான் பெயர் பெற்றவனாக தான் வந்த பிறகு சந்திரனுக்கு மதிப்பில்லை என்ற ஆகாயத்திலே தானே ஆட்சி செலுத்துபவனாக இருக்கிற அந்த சூரியன் அருணன் மீது அன்பு கொண்டவன் அந்த அருணன் உங்களுக்கு நன்மை செய்வாராக அப்படின்னு வரும் இப்ப வார்த்தை வார்த்தையா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் முன்சன்னு முன்சன்னு அப்படின்னா தளர்த்தி அதாவது விடுத்து இது வந்து அருணனுக்கு சொல்லும் கடிவாளங்களை தளர்த்தி இழுத்து பிடிக்காம காலங்காத்தால லூசா விடுறான் வேகமா ஓடுங்க அப்படின்னு சூரியனுக்கு சொல்லும் போது கதிர்களை வீச செய்கிறான் அடங்கி இருக்கிற கதிர்கள் பறந்து சென்று பாய்ந்து மக்களை சென்று சேரும்படியாக கதிர்கள் வீசும்படி பண்ணுகிறான் அது முன் ரஷ்மீன் ரஷ்மீன் அருணனுக்கு சொல்லும் போது கடிவாளங்கள்னு அர்த்தம் வரும் சூரியனுக்கு சொல்லும்போது கதிர்கள்னு அர்த்தம் வரும் ஒரே சொல் ரெண்டு விதமா பொருள்படும் அருணன் கடிவாளங்களை தளர்த்துகிறான் சூரியன் கதிர்களை வீச செய்கிறான் தினாதவ் நாள் தொடக்கத்திலே இது ரெண்டு பேருக்கும் பொருந்தோம் நாள் தொடக்கத்திலே முன்சென்னு கடிவாளங்களை அருணன் தளர்த்துகிறான் கதிர்களை வீச செய்கிறான் தினகம சமையே என்றால் நாள் முடிவிலே மாலை பொழுதிலே சம்ஹரம் சுருக்கி அருணன் கடிவாளங்களை இறுக்கி பிடிக்கிறான் சூரியனோ கதிர்களை சுருக்கிக் கொள்கிறான் சம்ஹரன் அப்படிங்கிறது அருணனுக்கு சொல்லும் கடிவாளங்களை இழுத்து பிடிப்பதை குறிக்கும் சூரியனுக்கு சொல்லும்போது கதிர்களை சுருக்கி சுருக்கி கொள்வதை குறைக்கும் சுதந்திர தன்னிச்சையாக சூரியனும் யாருடைய ஆணைக்கும் கீழ்பட்டு போகலே அவன் தன் இஷ்டப்படி போறான் அருணனும் குதிரைகள் ஓட்டும் விஷயத்திலே சூரியனுடைய ஆணைக்கே தேவையில்லாதபடி தன் தொழில் ஆதலாலே தன் யோசனைப்படி அவன் செய்கிறான் ஸ்தோத்திர பிரகியாத்த வீரியக இந்த ஸ்தோத்திரங்கிறதுல முதல்ல இசு வந்திருக்கு இல்லையா அது சூரியனுக்கு பொருங்கும் சூரியனுக்கு சொல்லும் போது ஸ்தோத்திரம் என்றால் வேதத்தில் இருக்கிற சூரிய ஸ்தோத்திர மந்திரங்களாலே பிரக்யாத்த புகழ்பெற்ற வீரியகா மிகுந்த ஆற்றல் உள்ளவன் ரகுவேதத்தில் சாமவேதத்திலாம் சொல்லியிருக்கிற சூரியனை பற்றிய ஸ்தோத்திரங்கள்ல அவனுடைய மகிமை ரொம்ப பிரபலமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால ஸ்தோத்திர பிரகியாத்தனா புகழ் வீரியானா ஆற்றல் ஸ்தோத்திரம்னா தோத்திரங்கள் இது சூரியனுக்கு அருணனுக்கு சொல்லும்போது அந்த இசு எடுபட்டு போகும் இசு வெறும் சந்தி ஆயி நின்று அங்க விலகிடும் தோத்திர பிரக்கியாத்த வீரியாகனு வரும் தோத்திரன்னா பெரம்புன்னு அர்த்தம் ஷாட்டை குதிரையை ஷாட்டை இருக்கு அதுக்கு தோத்திரன்னு சொல்றது வேத்தரைனா பெரம்பு தோத்திரனா ஷாட்டை தோத்திர பிரகியாத்த வீரியக சாட்டையை சுழற்றி அடிப்பதிலே புகழ் பெற்ற அதாவது சாட்டையை சுழற்றும் போது ஒலி அதிகமா வரும் ஆனால் குதிரைக்கு வலிக்காது அவன் சாட்டையை சுழற்றுறதே ஒரு அழகு சாட்டை எப்படியெல்லாம் சுற்றி சுழறதோ அந்த அளவுக்கு இவன் கையை சுத்துறதில்லை கை அசையாம இருக்கிற மாதிரி தான் இருக்கும் லேசாக சொடுக்குவான் ஆனா சாட்டை அழகா சுடுக்கும் அதுதான் வந்து தோத்திர பிரீரிய சாட்டையினாலே அடிப்பதிலே புகழ் பெற்ற அவிரத ஹரிபத ஆக்ராந்தி இது சூரியனுக்கு சொல்லும் போது அவிரத்தை இடைவிடாமல் சூரியன் எப்பவுமே ரெஸ்ட் எடுப்பதில்லை டுவெண்ட்டி போர் அவர் சூரியனுக்கு ஓய்வே கிடையாது சதா அது மூமெண்ட்ல இருக்கு ஹரிபதம் என்றால் ஆகாசத்துக்கு பெயர் ஹரி வந்து தன் பாதத்தினாலே ஆகாசத்தை அழந்தான் இல்லையா தெரிவிக்கிற அவதாரத்துல அதனால ஆகாசத்துக்கு ஹரிபதம்னு ஒரு பெயர் உண்டு ஆகாசத்தை வேகமாக அவன் சென்று கடற்கிறத அந்த சொல் குறிக்கிறது பத்தா அபியோக என்றால் அதிலேயே கவனமாக செயல்படுகிறன்னு அர்த்தம் சூரியன் இடைவிடாமல் ஆகாசத்தை வேகமாக கடப்பதிலேயே முயற்சி உள்ளவன் அர்த்தம் இப்ப அருணனுக்கு வச்சு பார்க்கிற போது அவிரத இடைவிடாமல் ஹரிபத ஆக்ராந்தி ஹரிபதனா ஹரிங்கிறதுக்கு குதிரை நடத்துவாங்க குதிரைகளுடைய அங்கு இங்கும் ஓடுதல் செயல்முறை அதே பத்த அபியோக அதையே கவனமா பார்த்துக்கொண்டு அதுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அடுத்தது கால உத்கர்ஷாத் கால உத்கர்ஷாத்துங்கிறது சூரியனுக்கு வரும்போது சந்திரனுக்குத்தான் பிராதானியம் இருட்டிலே சந்திரன் முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறான் ஆனா பகல் காலம் வந்த உடனே கால மகிமையினாலே சூரியன் பெருமை பெறுகிறான் சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு வந்துடுறான் அவனுடைய வெளிச்சம் அங்கே போகுது கால உத்கர்ஷாத்து லகுத்துவம் லகுத்துவம்னா அதாவது லேசான தன்மைன்னு அர்த்தம் மதிப்பிலே குறைந்த தன்மை சந்திரனுக்கு கொடுக்கிறான் பிரசவம் என்றால் கட்டாயம் என்றால் மேன்மையிலே இவன் லகுத்துவம் கொடுக்கிறான் துஜானாம் அப்படின்னா துஜ அப்படிங்கிறதுக்கு சூரியனுக்கு சொல்லும் போது என்ன ஆகும்னா துஜ என்ற சொல் சந்திரனு குறிக்கும் ஏன் என்றால் அவனுக்கு பக்ஷ அதாவது பட்சங்கள் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் ரெண்டு பட்சம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு பக்ஷங்களுக்கு அதிபதியா இருக்கிறான் அதான் அதிபதவ் மேன்மை த்விஜ என்று இருபிறப்பாடுன்னு அர்த்தம் சந்திரனை கிரகங்களிலே அந்த நவர்க்கத்திலே சேர்ப்பார்கள் யோஜயன்னு அடைவித்து இப்போ இதுவே அருணனுக்கு வரும்போது எப்படி வரும்னா கால கருடாழ்வாள் பிறக்கிறதுக்கு முன்னால பல ஆண்டுகளுக்கு முன்பே இவம் பிறந்துட்டான் அதான் கால உத்கர்ஷம் காலத்தின் மேன்மையினாலே லகுத்துவம் அதாவது மதிப்பு குறைவை பிரசவம் கட்டாயம் அதிபதோ யோஜயன் யோ திஜானாம் இங்கே பறவையை குறைக்கும் கருடாழ்வார் கருடாழ்வார் வந்து பக்ஷிராஜன் இல்லையா பறவைகளுக்கெல்லாம் அரசன் அதிபதி பறவைகளுக்கெல்லாம் அரசனான அதிபதிக்கு இவன் வந்து மேன்மை குறைவு கொடுக்கிறான் தான் முன்பே பிறந்ததனாலே அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தம் வருது இது வரைக்கும் சிலேஷம் முடிஞ்சது அதுக்கப்புறம் காமன் மீனிங் சேவா பிரீத்தே என சேவையினால் மனம் மகிழ்ந்து பூஷ்ணாத் பூஷ்ண ஆத்ம பூஷ்ண என்பது இங்கே சூரியனை குறிக்கும் சூரியனுடைய பெயர் ஆத்ம சமய சமயவ சமமாக கிருத்தக செய்யப்பட்டவன் யாரு இந்த அருணன் திராய தாம் சோ அருணோ வக திராய தாம்னா காக்கட்டும் சோனா சஹ அருணோ என்றால் அருணக வக உங்களுக்கு உங்களை காக்கட்டும் கொஞ்சம் கஷ்டமான பாட்டு தான் இது இதெல்லாம் பக்கத்தில் உக்கார வச்சு வார்த்தை வார்த்தை யா எடுத்து பிரிச்சு சொல்லணும் ஒரு மணி நேரத்தில் முடியிற காரியம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஆகும் இருந்தாலும் நீங்க க்ளோஸா கவனிச்சிருந்தீங்கன்னா நான் சொன்ன அர்த்தத்தை பொருத்தி கையில் நீங்க வச்சிருக்கிற புஸ்தகத்துல பொருள் பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சுலபமா உங்களுக்கு தெரியும் இப்ப கொஞ்சம் விவரமா பாக்கலாம் அப்படின்னா சாதாரணமா முஞ்சதி அதாவது விடுதலை ஒரு பிரீடம் இங்கே சூரியன் கதிர்களை ரிலீஸ் பண்றான் புக்ஸ் ரிலீஸ் பண்ற மாதிரி அருணன் குதிரையின் கடிவாளங்களை அப்படி இழுத்து பிடிக்காம விடுகிறான் முன்சத்தி விடுதலை மோக்ஷம்னு வருது பாருங்க முக்தி மோக்ஷம் இதெல்லாமே வந்து விடுதலை என்ற ஒரே அர்த்தம் உள்ளதுதான் இந்த உலகத்தினுடைய பந்தங்களிலிருந்து ஆத்மா விடுதலை பெறுவதாலே அதை முக்தி மோக்ஷம் முஞ்சதி என்று சொல்லுவார்கள் ஒப்பிலியப்பன் கோவிலுக்கு சம்ஸ்கிருத சாஸ்திரத்துல ஆகாசநகரின்னு ஒரு பேரு உண்டு ஆகாசநகரின்னா வைகுண்டம்னு அர்த்தம் அதாவது இது சாட்சா ஸ்ரீவைகுண்டம் தான் விரஜி நதி இங்கே நாட்டாறு என்ற பெயரிலே ஓடுகிறது இந்த நாட்டாறு தக்ஷண கங்கை என்று சொல்லுவார் ஒப்புலேப்பன் கோவில் வந்து சென்று சேவிப்பவர்களுக்கு மோட்சம் தரக்கூடியது அந்த பெருமாள் சீனிவாச பெருமானுடைய மகிமை உடையவர் அங்க வேண்டிகிட்டதே இங்கே செய்யலாம் என்று சொல்லுவார் மோட்சஸ்தலம் இல்லாத ஒண்ணு முன் சென்ன ரின் கதிர்களை அல்லது கடிவாளங்களை ரஷ்மி என்றால் கதிர் மெயின் பாடி சூரியன் அதிலிருந்து புறப்படுவது கதிர் அதே மாதிரி மெயின் பாடி குதிரை அதிலிருந்து அருணன் வருவது கடிவாளம் அதனால இரண்டு சொல்லும் இரண்டு பொருளும் ஒரே சொல்லை குறைக்கும் ரஷ்மின்னு தினாதவ் ஆதோ என்றால் தொடக்கம் இருக்கும் ஆதிங்கிறது ஆதோனா தொடக்கம் தின நாள் தொடக்கத்திலே நாள் தொடக்கம் என்றால் காலை ஏர்லி இன் த நாள் தொடக்கத்திலே கதிர்களை சூரிய விடுத அதாவது வினாடிக்கு வினாடி சூரியனுடைய கதிர்கள் உக்ரமாகிட்டே வரும் இந்த முனிவர்கள்லாம் தவம் செய்யும் போது நாளாக நாளாக உஷ்ணம் அவங்களுக்கு அதிகமாயிட்டே போகும் அதனால அவங்க தண்ணீருக்குள்ளே இருந்து தவம் செய்வார்கள் அவர்களுக்கு ஜலமுனிகள்னு பேரு இன்னும் சில முனிவர்கள் ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்தூலம் உடம்பு கண்ணுக்கு தெரியாதபடி சூட்சமா மாத்திக்கிட்டு ஊருக்கு பொது கிணறுகள் இருக்கு இல்லையா அந்த பொது கிணறுகளுக்குள்ள மூழ்கி நீர்நிலைகளிலே தவணை செய்வார்களாம் அதனாலதான் ராத்திரியில போய் பொது கிணறுல தண்ணி எடுக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க பொது கிணறுகள் அந்த காலத்துல ஊருக்குன்னு ஒரு பொது கிணறு இருக்கும் இப்பதான் டவுன் லைஃப் வந்த பிறகு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு கிணறு தோன்றுறது போடுறதுன்னு கிராமங்களில் பொது கிணறுன்னு இருக்கும் அந்த மாதிரி பொது கிணறுகளிலும் குளங்களிலும் நீர்நிலைகளிலும் தங்கள் உஷ்ணம் தனிவதற்காக இந்த ஜலமுனிகள் நீரிலே மூழ்கி இருப்பார்கள் அவங்கள தொல்லப்பண்ணக்கூடாது அதிகாலையிலே சூரியனுடைய கிரணங்கள் வெளிவரும் போது அவர்கள் வந்து அது சூரியனுடைய கிரணங்கள் தண்ணீரிலே பட்டு தண்ணீரும் சூடாவதனாலே நீரை விட்டு அவர்கள் வெளியேறி விடுகிறார்கள் சொல்றது அதனால இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு வீடுகளில் கிணறு நம்ம அமைக்கிற போதே கிணற்றுக்குரிய அதிதேவதைக்கு பூஜை போடுவாங்க வாய்ப்பு கைங்கரியம் கூபகைங்கியம் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கிணற்றில் இருக்கும் ஜலமுனிகளுக்கு வணக்கம் அப்படின்னு ஒரு மந்திரம் உண்டு இந்த கிணற்றுக்குள்ளே எங்களுக்கு தெரியாமல் வாசம் செய்யக்கூடிய ஜலமுனிகளை நான் வணங்குகிறேன் இதுல பாண்டிச்சேரியில ஜலமுனிகள் ஏராளமா இருக்கிறதாக சொல்கிறார்கள் இந்த சித்தர்கள்லாம் அடங்கி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே அது என்ன செய்தின்னு இந்த பி டபிள்யூடி என்ஜினியர்ஸ்ல ஒரு ஊருக்கு அடியில் இருக்கக்கூடிய வாட்டர் டேபிள் எவ்வளவு ஆழ அகலம் உள்ளதாக இருக்கிறது என்று கண்டுபிடிக்கக்கூடிய நிபுணர்களை வைத்து வாட்டர் டிவைனர்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த பாண்டிச்சேரிக்கு அடியில் இருக்கிற நீர்நிலை வாட்டர் டேபிளானதே இன்னும் நூறு வருஷத்துக்காவது வற்றாமல் இருக்கும் என்று கண்டுபிடித்திருக்கிறார் இன்னும் நூறு வருஷத்துக்கு பாண்டிச்சேரிக்கு தண்ணி பிரச்சனையே வராது அவ்வளவு தண்ணீர் இருக்கு அப்படின்னு காரணம் என்னன்னா ஆகிற சித்தர்கள் அவர்களில் பலர் ஜலமுனிகளாக பூமிக்கு அடியிலே வாசம் செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால சித்தர்கள் அதிகம் இருக்கிற இடத்துல தண்ணி கஷ்டம் பொதுவாக இருக்காது என்று சொல்றது பழக்கம் இந்த சூரியன் காலையிலே கதிர்களை வினாடிக்கு வினாடி அதிகமாக வீசச் செய்து உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிற போது ஜலமுனிகள் இடம்பெயர்கிறார்கள் ரஷ்மின் தினாதோ நாள் தொடக்கத்திலே அடுத்தது என்ன தின கம சமய சமஹரன் கமனம் என்றால் போதல் நீங்குதல் ஆகமனம் என்றால் வருதல் தின கமனம் என்றால் நாள் போகுது நாள் முடியுது ஒரு நாள் முடிகிறதுனா எப்ப முடியுது மாலை பொழுதிலே முடியுது தினகம சமைய மாலை பொழுதிலே சம்ஹரன் சம்ஹரன் அப்படின்னா சுருக்கி ஹர என்றால் அழித்தல் சம்ஹாரம் பண்றது ஒன்னு சொல்லுவாங்க உபசம்ஹாரம்னா என்னன்ன இப்ப துப்பாக்கியில ஒரு புல்லட்டை வச்சுட்டீங்க ஷூட் பண்ண போறீங்க நீங்க யார ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவன் வந்து கும்பிட்டுட்டான் மன்னிப்பு கேட்டுட்டான் உங்க கோபம் தணிஞ்சு போச்சுன்னா உடனே புல்லட் எடுத்துடுறீங்க இல்லையா அந்த காக்கு எடுத்து ரிலீஸ் பண்ணிடுறீங்க ஆனா அந்த காலத்துல மந்திரங்கள் சொல்லி தெய்வ அஸ்தரங்களை பயன்படுத்தும் போது இப்ப அக்னி பகவானை தொழுது ஆக்னேய அந்த மந்திரத்தை சொல்லி வெள்ளிலே வைத்து நான் பூட்டி அம்ப இழுத்துட்டான் அந்த நேரத்துல அவன் வந்து மன்னிப்பு கேட்கறான் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால இந்த அஸ்திரத்தை போட முடியாதபடி ஒரு நிலைமை வருதுன்னா இவன் வாட்டுக்கு எடுத்து அந்த அம்பு எடுத்து அம்பரா துணையை வச்சுக்கி அக்னி பகவான வரவழைச்சானோ அந்த வாபஸ் வாங்கணும் அதுக்கு பேர் உபசம்ஹாரம்னு சொல்ற உபசம்ஹாரம் மந்திரம்னு ஒண்ணு இருக்கு அந்த மந்திரம் சொன்னீங்கன்னா என்ன தேவதையா இருந்தாலும் அந்த தேவதையுடைய பேரை அந்த பிளாங்க்ல பில்லப் பண்ணிச்சோம்னா அந்த தேவதை மறுபடியும் வாபஸ் ஆயிடும் ஒரு உதாரணம் உங்களுக்கு வேணும்னா அஸ்வத்தாமன் என்ன பண்ணினா பாண்டவர்களுடைய கரு எல்லாம் அழகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்திரம் தொடுத்தான் கோபம் அஸ்வத்தாமனும் அவன் குடும்பமும் அழகட்டும் அஸ்திரம் தொடுத்தான் பிரம்மாஸ்திரம் ரெண்டு பேரும் தொடுத்தது என்னடா பிரம்மாஸ்திரம் இப்ப ரெண்டு பேரும் மந்திரத்தை சொல்லிட்டானுங்க இப்ப இவன் விட்டாலும் சரி அவன் விட்டாலும் சரி உலகமே அழிய போகுது இப்ப அப்ப கிருஷ்ணன் என்ன சொன்னா அர்ஜுனையும் பார்த்து அஸ்வத்தாமனையும் பார்த்து ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் சொன்னா என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் உங்க மேல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கோபத்துல இந்த உலகத்தையும் அழிக்க போறீங்க ரொம்ப ஆத்திரமீறின செயல் இதனுடைய விளைவுகளை நீங்க தான் அப்புறம் சந்திக்க வேண்டி இருக்கும் நரகத்துல போய் விழுவீங்க நான் சொல்றதை கேளுங்க கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க அதை உபசம்ஹாரம் பண்ணுங்க அப்படின்னா கிருஷ்ணன் சொன்னா நன்மையா தான் இருக்கும்னு அனுபவத்துல உணர்ந்திருக்கிறான் இல்லையா அர்ஜுனன் உடனே என்ன பண்ணிட்டான் அந்த அஸ்திரத்தை வாபஸ் வாங்கிட்டான் உபசம்ஹாரம் பண்ணிட்டான் அஸ்வத்மன் என்ன பண்றான் அர்ஜுனன் அவன் வந்து என் பேச்சுக்க கட்டுப்பட்டு கோபத்தை அடக்கி உபசம்மாரம் பண்ணிட்டான் நீ ஒரு பிராமணனா இருந்து உனக்கு எதுக்கட அவ்வளவு சாத்திரம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது அதுக்கப்புறம் அவன் அஸ்திரம் வந்து அபிமனியுடைய வம்சத்தை அழிக்க போறப்போ இவன் கர்ப்பத்துக்குள்ள போய் காப்பாற்றான் பரீட்சித்து பிறக்கிறான் ஆனா இப்படி கிருஷ்ணனுடைய வாக்கை மீறி அவன் அந்த மாதிரி பண்ணினதுனால வியாசருக்கு ரொம்ப கோபம் வந்துருது இவனுக்கு மூவாயிரம் வருஷம் குஷரோகம் வரட்டும் இவன் யார் வீட்டுக்கு போய் தண்ணி கேட்டாலும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க அப்படி அலையட்டும்னு வியாசர் சபிக்க கிருஷ்ணர் ததாஸ்து அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி இவரு ஆத்திரமா சொல்லிவிட்டார் அதனால அசோத்தாமன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே குஷ்டரோகியாய் அவனுக்கு அன்னஹாரம் கூட கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அலைஞ்சான் சம்ஹரன் அதாவது ஒரு ஆயுதத்தை பிரயோகிக்கிறதுக்கு நாம தொடங்கிவிட்டோம் அதை ஏதோ ஒரு காரணத்தினால மறுபடி அதை வந்து நம்ம வச்சுக்கணும் சுருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு சம்ஹரன் வேறு சம்ஹரம் நாள் முடிவிலே சூரியன் என்ன பண்றான் கிரணங்களை சுருக்கிக் கொள்கிறான் அந்த வெயிலுடைய உகரமானது சுருங்குகிறதே ரெண்டு அர்த்தம் அதாவது சூரிய பகவானுக்கு மேல் எஜமான இல்லை அவன் தன் இஷ்டப்படி போறான் அது சுதந்திரம் அருணனுக்கு சொல்லும் போது தன் யுக்திப்படி அதாவது இவன் இந்த குதிரைகளை ஓட்டுவதிலே வல்லவனாய் இருக்கிறான் அதனால அந்த குதிரை ஓட்டும் கலையிலே தனக்கு தெரிந்த நிபுணத்துவத்தை காட்டுகிறான் அங்கே தந்திரம் என்ற சொல் நிபுணத்துவத்தை குறிக்கும் அடுத்து ஸ்தோத்ர பிரீரியகா ஸ்தோத்ர பிரியாத்த வீரியகா அப்படின்னு ஸ்தோத்ரம் என்பது புகழ்வது சாதாரணமா அந்த ஒரு தெய்வத்தை நாம புகழ்ந்து சொல்லக்கூடியதுக்கு ஸ்தோத்ரம்னு பேரு இப்போ சுதர்சன சகசரநாம ஸ்தோத்திரம் நரசிம்ம சகசிரநாம ஸ்தோத்திரம் ஸ்ரீராம சகசிரநாம ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி அது புகழ்வதற்கு ஸ்தோத்திரம்னு பேரு சூரியனுக்கு வேதத்திலே நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன ஸ்தோத்திர பிரகிய வீரியகான் இந்த வேத மந்திரங்களாலே மிகுந்த புகழ் பெற்றவன் சூரியனுடைய ஆற்றல் மிகவும் புகழ் பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது சூரியனை பற்றிய ஸ்தோத்திரங்கள் வேதத்திலே பிரசித்தி பெற்றவை வேதத்திலே வரக்கூடிய சூரியனுடைய ஸ்தோத்திரங்கள் எப்படிப்பட்டதுன்னா உனக்கு நிகரானவன் யாரும் இல்லை உன்னால்தான் இந்த உலகம் நிலை பெறுகிறது உன்னால் தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள் நீ இல்லை உலகமே இல்லை பதினான்கு லோகங்களும் அழிந்து போகுமே என்றெல்லாம் அவனை பற்றிய புகழ்ந்த ஸ்தோத்திரங்கள் உண்டு இப்ப வேதத்துல எல்லா தேவதைகளுக்கும் ஸ்தோத்திரம் உண்டு வாயு பகவான புகழ்ந்த ஸ்தோத்திரங்கள் இருக்கு அதே மாதிரி அக்னி பகவானுக்கு இந்த மருத்கணங்களுக்கு இருக்கு அஸ்வினி தேவர்களுக்கு இருக்கு ரொம்ப குட்டி தெய்வங்களுக்கு எல்லாம் கூட அந்த ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கு ஆனா சூரியனை பற்றிய ஸ்தோத்திரங்கள்ல தான் அவன் பரமாத்மா அல்லவா அவன் எந்த இலையும் அசையாதே என்கிற மாதிரி ரொம்ப பிரசித்தியான வாசகங்கள் காணப்படுகின்றன அவனுடைய மகிமை அதிகமா அதுல சொல்லப்படுது அதனால இங்க ஸ்தோத்ர பிரக்யாத்த வீரியக உன்னுடைய ஆற்றலானது மிக புகழ் பெற்றது இங்க நம்ம ஊருக்கு பக்கத்துல பாகூர் இருக்கு இல்லையா பாண்டிச்சேரியனுடைய ஒரு பகுதியாக கருதப்படுகிறது இந்த பாகூர் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஊராக இருந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன பல்லவர்கள் பல்லவராஜாக்கள் இந்த பாகூரை தலைநகராக வைத்து ஆண்டிருக்கிறார்கள் அங்க ஒரு சம்ஸ்கிருத காலேஜ் இருந்ததாக கல்வெட்டு சொல்லுது இந்த பாகூரில் பல நூற்று கணக்கான சம்ஸ்கிருத பண்டிதர்கள் இருந்ததாகவும் பல ஆயிரக்கணக்கான சம்ஸ்கிருத ஏற்றுச்சுவடிகள் வைத்து பாதுகாக்கப்பட்டதாகவும் வருடந்தோறும் நாட்டினுடைய பல்வேறு பாகங்களிலிருந்து சம்ஸ்கிருத வித்வான்கள் இங்கே வந்து கூடியதாகவும் பல புது புது சம்ஸ்கிருத சாகித்யங்கள் அங்க இருக்கிற கல்வெட்டுகளை படித்து சொல்லுகிறார்கள் இந்த பாகூர்ங்கிற பேர் எப்படி வந்ததா அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் நேம் வந்து வாகூர் வா வி ஏஹ் ஓ ஆர் வாகு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் மிக அழகான இரு ஊர்னு பேரானது பின்னால அது பாகூர்னு வந்து போச்சு பிரிஞ்சகாரம் வந்த பாருன்னு சொல்றாங்க இந்த வாகூரினுடைய பிரசித்தி வடக்க நாலந்தா யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிருக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரசித்தமான வித்வான்கள்லாம் தென்னிந்தியாவிலே தமிழ்நாட்டு வரும் இருக்கக்கூடிய வாகூர் சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தை பற்றி புகழ்பெட சொல்லி இருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் இது என்னடா வாகூர் வாகூர்னு ஊற சொல்றான் இது எங்களா இருக்குன்னு பார்த்தா கடைசியிலே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த பாகூர் தான் அது இங்கே அப்படி ஒரு பெரிய சம்ஸ்கிருத வித்யாசாலை இருந்திருக்கிறது இந்த பாகூருக்கு முறை என்னுடைய சொற்பொழிவை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அப்போ அங்கே அந்த ஊர் பெரியவர் சொன்னார் இது ஒரு காலத்தில் ரொம்ப பிரசித்தியான ஊருங்க இங்கே சம்ஸ்கிருதம் போற்றி வளர்க்கப்பட்டதாக சொன்னார்கள் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு பாகுரு இருக்கிற பார்த்தா அவர் சொல்றதை நம்பளை மாதிரி தெரியல சின்ன குக்கராம மாதிரி இருக்கு என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதை பற்றி ஒரு கருத்தும் தெரிவிக்காம வந்துட்டேன் ஆனால் பின்னால இந்த அகழ்வாராய்ச்சி துறையினருடைய சில ஆய்வு கட்டுரைகளை படிக்கிற அவர் சொன்னது நூற்றில் ஒரு கருத்து என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அதான் பிரசித்திங்கிறது பிரக்யாத்தம் புகழ் அகில இந்தியாவிலும் இந்த வாகுர் புகழ் பெற்றிருந்திருக்கிறது ஒரு காலத்தில் பிரகியாத வீரிய இப்போ இது சூரியனுக்கு சொன்னது இப்போ அருணனுக்கு சொன்ன நான் சொன்ன மாதிரி அந்த இசுங்கிறத எடுத்துடணும் அது சந்தியா வச்சுக்கணும் சுதந்திர ஸ்தோத்ர அப்படின்னு வரும்போது அது சந்தியா எடுத்து பிரிச்சு பார்த்து தோத்திர எடுக்கணும் தோத்திர என்பது சாட்டை இந்த சாட்டை என்பது ஒரு தூண்டுகோள் இந்த குதிரைகளுக்கு பிராணி சரீரம் எடுத்திருக்கிறதுனால சில சமயத்தில் தொய்வு வரும் மனசுல உற்சாகம் குறையும் அவர்கள் இவ்வளவுக்கும் வந்து தெய்வங்கள் கைங்கரியம் செய்கிறார்கள் இப்ப ஆஞ்சநேயர் வந்து மாருதி வாயு அவர் தெய்வம்சம் தான் கோடி தேவர்களுடைய வரம் அவருக்கு இருக்கு இருந்தும் கூட அவர் ராமாயணத்துல சில சந்தர்ப்பங்கள்ல வானரம் போல பிஹேவ் பண்ணாரு எழுதுறார் அவர் மதியூகியா இருந்தாலும் இருந்தாலும் அவர் பிறந்தது வானர ஜாதியாகினாலே அவர் அப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு வால்மீகியை எழுதுறார் அடுத்து இந்த சீதையை பார்த்து ஆஞ்சநேயர் என்ன சொல்றார் என்னத்துக்குமா தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறீங்க டக்குனிய முதுகுல ஏறுங்க ஒரே தாவு கொண்ட உங்க வீட்டுக்கார்ட்ட விட்டுறேன் இந்த அழுகையெல்லாம் இன்னைக்கு நின்றுடும் அப்படின்னு சொன்னப்ப சீத என்ன தெரியுமா சொல்ற நீ குரக்காய் இருத்தலால் இங்கனும் பேசலுட்ரா நீ குரங்கா இருக்கிறதுனாலும் இந்த பேச்சு வருது அப்படின்னு இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் என்னுடைய மிஸ்ஸ காணாங்க அவன் வந்து லாஸ்பிட்டல ரெண்டு பேரும் சேர்ந்து போனப்பிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாரு தற்செயலா மறுநாள் வந்து அந்த அம்மாவை நான் லாஸ்பிட்டல் பாக்குறேன் உடனே வந்து நீங்க ஏறுங்க என் முதுகு மேல நான் கொண்டே விட்டுறேன் வீட்டுக்காரர்க்க அறிவீட்டு நடப்பான் போல் இருக்கு என்ன கண்டுபிடிச்சீங்களே வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் இருக்கிற இடத்திட்டு வா இல்லாட்டி நான் இருக்கிற கன்வே பண்ணிட்டு வா இது என்ன ஓ முதுகுல நான் எத வேண்டிருக்கு அப்படின்னு நினைக்குமா இல்லையா அது மாதிரி ஆஞ்சநேயர் உணர்ச்சி வயதில் என்ன பேசிட்டார் என் முதுகுல ஏறு கொண்டே விட்டுறேன் அப்படின்ட்டார் அனுமான் வந்து சீதையை தாயா தான் நினைச்சார் பெண்ணா நினைக்கல தன்னை ஈன்ற தாயா தான் நினைச்சார் ஆனா என்ன இருந்தாலும் மீச முளைச்சு நல்ல புஷ்டியா இருக்கக்கூடிய ஒரு எவ்வன வாலிபன் இல்லையா அனுமான் சீதியுடைய கண்ணுக்கு நீ புத்திர சமானமாயிருந்தாலும் உன்னுடைய ஆண்மை விளங்கும் சரீரமானது நான் அந்த செயலை செய்ய விடாதபடி தடுக்கிறது நீ குரங்காய் இருந்ததால் இப்படி பேசிவிட்டாய் அப்படின்னா அப்போ தெய்வாம்சமான அவதாரங்கள் கூட என்ன ஜாதியில பிறக்கிறார்களோ அந்த ஜாதியினுடைய அவற்றுக்கும் சாதாரண குதிரைக்கு வரக்கூடிய சண்டித்தனம் வந்துடும் அதுக்கும் ஷார்ட்ட வச்சுக்கணும் அப்ப ஒரு சொடுக்கு சொடுக்கணும் அப்பதான் ஒழுங்கா ஓடும் என்பது ஆபத்தானது சாவித்திரி கதையில உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் காரடையான் நோன்புன்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா அது சத்தியவான் சாவித்ரி ஆரம்பிச்சதுதான் உங்களுக்கு தெரியும் அதுல நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னா சத்தியவான் சாக கூடாது அவன் உயிரை எப்படியும் தடுத்து நிறுத்திடுவேன்னு சொல்லி பிடிவாதமாய் இருந்தால் ஆனால் யமன் வந்து உயிரை எழுதிதான் இறந்து போன சத்தியவானுடையம் பிரேதமாய் கிடக்கிறது பிணமாய் அப்ப சாவித்ரி என்ன சொல்றா இந்த யமன் பின்னாலே நான் போவேன் அவங்ககிட்ட மல்லுக்கட்டி சண்டை போட்டு இறந்து போன என் கணவன் உயிரை மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி புறப்படுறான் யமன் பின்னாலே அப்ப அவளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது என்னன்னா விலங்குகளுக்கு உயிரில்லாத மனித உடலை கண்டால் ஆசை அது உயிரில்லாத மனித உடல் பெணம் தானே சபந்தே அத உடனே கடிச்சிட்டீங்கன்னு நினைக்கும் நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டா கூட நான் வர்றதுக்குள்ள புலிசிங்கம் என் கணவனுடைய உடம்ப சின்ன ஆக்கி விட்டு அந்த உயிர் வந்து என்ன பிரயோஜனம் அப்ப என் கணவன் நொண்டியா உடமா இருப்பான் அதனால விலங்குகள் என் கணவனுடைய உடம்ப தின்னாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் அது அரண்மனையா இருந்தா வேண்டியவங்களை பார்த்துக்க சொல்லலாம் காடு அக்கம் பக்கம் கிடையாது இவளுக்கு உதவி செய்யறதுக்கு ஆளும் இல்லை என்ன செய்யறது அப்படின்னு அவ சிந்திக்கிறார் அப்போ இந்த சாவித்திரிக்கு இஷ்ட தெய்வம் கௌரி கௌரினா உங்களுக்கு யாரும் தெரியும் பார்வதியினுடைய ஒரு அம்சம் இஷ்ட தெய்வமாகிய கௌரியை நோக்கி அவள் வணங்கி சொன்னாள் சாதாரணமா பிணம் பக்கத்தில் இருக்கிற போது அது பெரிய தீட்டு அந்த நேரத்தில் பெரிய மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் பண்ணக்கூடாது ஆனால் இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு அதனால் நான் மந்திரங்கள் சொல்லி ஒன்றை கூப்பிடலை நைவேத்தியம் முறைப்படி செய்கிறதும் தப்பு ஆகையினால மண்ணினால் ஒரு அடை செய்து அந்த மண் அடையை கௌரிக்கு நிவேதனம் செய்து நான் திரும்பி வருகிறவரை இந்த மண் அடை என் கணவனுடைய உடம்பை காக்கட்டும் எந்த விலங்கும் வாய் வைக்காமல் இருக்கட்டும் என்று கௌரியிடம் வேண்டுதல் சொன்ன அப்போ சூக்ம சரீரத்திலே கௌரி இவள் கண்களுக்கு மட்டும் பலனாகி நீ கொடுத்த மண் அடையை நான் பொன்னடையாக ஏற்றுக்கொள்கிறேனமா நீ கலங்காதே நீ திரும்பி வரை உன் கணவனுடைய உடம்புக்கு நான் பொறுப்பு என்று சொல்லி அவள் யமன் கிட்ட போய் மல்லாடி அஞ்சு வரம் வாங்கிறதுக்குள்ள பெரிய பாடாய் போயிடுச்சு யமன் கிட்ட ஆர்யோ பண்ணதுங்கிறது சுலபமா அவள் கால போய் விழுந்த உடனே அவன் கெட்டமா உன் கணவனுடைய திரும்பிருப்போம் ஆனா அவள் என்ன கேட்டாள் என்னுடைய மாமனார் தன்னுடைய ஒரே மகனாகிய சத்தியவானுக்கு பிறந்த தன் ஆண் குழந்தையை மடியிலே வைத்துக் வானத்தில் இருக்கிற நிலவை காட்டி வெள்ளிக்கிண்ணத்திலே அதுக்கப்புறம் தான் இவனுக்கே புத்தியில் ஆஹா நம்ம கிருத்தனமா மாட்டிக்கிட்டான்னு ஏன்னா சத்தியவனுக்கு பிள்ளைய பறக்கல அப்ப சத்தியவான் மறுபடியும் வந்து இவங்களோட வாழ்ந்தா தானே பிள்ளை பறக்க முடியும் அதுல இன்னொரு விஷயம் மாமா இருக்கு கண்ணு குருடு நிலவை காட்டி விளையாட வேண்டுமோது அவனுக்கு கண்ணு தெரியணும்னு ஆயிப்போச்சு இப்படியாக பல வரங்களை இணைத்து வாங்கி வேண்டி வாங்கி திரும்பி வந்த அந்த கௌரிக்கு செலுத்திய மண் அடையானது காவலாய் இருந்தது எந்த விலங்கு அந்த பக்கம் அந்த வட்டாரத்துக்கே வரலன்னு சொல்லி சரித்திரம் இதன் நினைவாகத்தான் நாம மண் அடை செஞ்சு வைக்க முடியுமா வச்சிருவோம் சாமிக்கு திரும்பி திங்கணும் இல்ல நம்ம திங்க மாட்டோம்ல சாமிக்கு பைங்க நீங்க திங்க வேண்டியதில் நாம் நிச்சயமா மண்ணடை வச்சுருவோம் நான் நாம சாப்பிடணுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து காரடை செஞ்சு இப்போ வச்சு காரடையான் நோம்பு செய்கிற படம் இப்படிதான் ஒரிஜினல் ஸ்டோரியில சொல்லியிருக்கு எதுக்கு சொல்ல வர இந்த விலங்கு சுவாவம் என்பது ஒரு ஆள் இருந்து தடுக்கணும் அல்லது சொடுக்கணும் அப்பதான் வந்து கண்ட்ரோல இருக்கும் மனம் ஒரு குரங்குன்னு மனுஷனுடைய மனசையே குரங்கா சொன்னான் விலங்கா தான் சொன்னான் அடங்காததுக்கு பேர் விலங்கு தெய்வாம்சமான குதிரைகளாயிருந்தும் கூட அந்த விலங்கு பிறவியின் காரணத்தினாலே அடங்காமை கொண்டு அலையுமே என்றுதான் அருணன் கையில சாட்டை வச்சிருக்கான் என்ன ரொம்ப புத்திசாலியான ஆளுக சில பேர் கேள்வி கேட்பாங்க ஏன் யா அந்த ஏழு குதிரைகளும் வந்து இந்த ஏழு தெய்வங்கள்னு சொன்னீங்களே அதை போய் அடிக்கலாமா அருணன் தெய்வங்கள் அடிக்கலாமா அடுத்த அந்த ஏழு குதிரைகளுக்கு அவங்க தெய்வமா இருக்கிறதுனால ஒழுங்கா எழுக்கணும்னு தெரியாதா ஒருத்தன் சாட்டையார் அடிச்சாதான் இருக்குமா இது முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்னு கேட்பான் அதுக்குதான் இவ்வளவு தானே விளைச்சோன்னு எவ்வளவு தெய்வாம்சமா இருந்தாலும் எந்த பிறவி எடுக்கிறார்களோ அந்த சரீரத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும் ஒரு பிரபலமான கதை உங்களுக்கு தெரியுமே ராவணனுடைய அசிஸ்டன்ட் சொன்னா நீங்க இந்த சீதைய வந்து ஒரு நாளாவது என் கூட படுக்க மாட்டாளான்னு ஏங்குறீங்களே உங்களுக்கு இருக்கிற யோக மாயை கொண்டு நீங்கள் ராவனுடைய உடம்பை விட்டுட்டு ராமனுடைய உடம்பை மேற்கொண்டு சீதை முன்னாலே போய் நின்று நான் தான் உன் கணவன் ராமன் வந்திருக்கிறேன் சொல்லி அவளை ஏமாற்றி அவளை படுக்கை இறக்கி கூப்பிடக்கூடாதான்னு ஒரு ஐடியா சொன்னான் அதுக்கு அவன் சொன்னான் ஏண்டா இந்த ஐடியா நீ சொல்லி தர்ற வரைக்குமா எனக்கு ஸ்ட்ரைக் ஆகாம இருந்திருக்கும் வந்த முத திங்க் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா ராமனுடைய உடம்பு எடுத்த உடனே எனக்கு ஏகபத்தினி விரதம் தான் உடனே தோணுது மனசுல என் மனைவி மண்டோதிரி மேலதான் ஆசை வருது அதனால சீதை மேல ஆசை வரல அப்படின்னு சொன்னான் அது மாதிரி இந்த சரீரத்தினுடைய தாக்கம் எனவே இங்கு குதிரையினுடைய சரீரத்திலே அந்த அடங்காமை இருக்கிறது அப்படிங்கறத சொல்ல பெற அடுத்து தோத்திர என்றால் சாட்டைன்னு சொன்ன பிரீரிய சாட்டை அடித்து குதிரையை ஓட்டுவதிலே அவன் பெற்ற புகழை சொல்றார் அவிரத ஹரிபத ஆக்ராந்தி அவிரத நான் ஸ்டாப் இடைவிடாமல் சூரியனும் இடைவிடாமல் பயணிக்கிறான் இந்த அருணனும் இடைவிடாமல் குதிரைகளை ஓட்டுகிறான் அப்ப அவிர தகரல் ரெண்டு பேருக்கும் பொருத்தமாகுது இந்த சோம்பலை போக்க வேண்டும் சோம்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் தெய்வங்களைத்தான் உதாரணமா சொல்லிருக்கிறாங்க நீங்க அடிக்கடி ஓய்வெடுக்கிறீங்களே படுக்கிறீங்களே தூங்குறீங்களே சூரியனை பாருங்கள் காற்றை பாருங்கள் ஒரு கணமேனும் அவை ஓய்வு எடுக்குதா சதா சர்வகாலமும் சூரியன் நகர்ந்து கொண்டே இருக்கிறான் பஞ்சபூதங்களும் அப்படித்தான் அதனால சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கதை தமாஷா சொல்லுவாங்க ஒரு தடவை இந்திரனுக்கு விவசாயிகள் மேல கோபம் வந்துருச்சான் ஏன்னா விவசாயிகள் ஒழுங்கா இந்திர பூஜை போடல அதனால இந்திரன் என்ன சொன்னானோ விவசாயிகளை கூப்பிட்டு அடைய உழவர்களே இன்னும் பனிரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு மழை பெய்யாது பனிரெண்டு வருஷம் கழிச்சு சிவபெருமான் சங்க ஊதுவர் அப்பதான் மழை பெய்யும் அப்பவும் கூட அந்த மழை பெய்யுற ஒரு அனுமதி கொடுக்குற தன்மையை பவரை சிவபெருமான தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா உடனே எல்லா உழவர்களும் பார்த்தாங்களாம் என்னடா இது என் மலையே இல்லைங்கிற போது உழுது என்ன பிரயோஜனம்ட்டு எல்லாரும் கலப்பையை வீட்டில் போட்டு அவன் பாடுக்கு வேற தொழிலுக்கு போயிட்டான் அல்லது தென்னையில் படுத்துட்டான் ஆனா ஒரு உழவன் மட்டும் என்ன பண்ணினானா டெய்லி கலப்பையை எடுத்துகிட்டு போய் உழுவான அப்போ நாரதர் அவன்கிட்ட வந்து ஏப்பா வந்து எல்லாரும் பைத்தியக்காரன் நினைச்சிக்கிட்டியா நீ மட்டும் உழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு அவர் இந்திரன் சொன்னதுவும் காதலை விழுதலையாரு காதலை விழுந்துச்சுங்க மழை பெய்யாதுங்கிறது எனக்கு தெரியும் பனிரெண்டு வருஷம் நான் கலப்பையை தொடாமல் இருந்தேன்னா சிவபெருமான் சங்கு ஊதின பிறகு எனக்கு கலப்பை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாமல் மறந்து போயிடும் ஒரு டச்சிலேயே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் டெய்லி வந்து ஒரு நபர் விழுகிறேன் அப்படின்னான் உடனே நாரத இதை போய் சிவபெருமான்கிட்ட சொன்னாரான் இப்படி சொல்கிறாங்க ஆமா அப்படின்னு உடனே சிவபெருமானுக்கு ஆனந்த கண்ணீர் உண்டாகி போச்சான் மனுஷால இப்படிலாம் இருக்கிறாங்களான்னு அப்ப சிவபெருமான் சொன்னாரா பனிரெண்டு வருஷம் நான் சங்கு ஊதாமலே இருந்தா எனக்கு சங்கு ஊதுறது மறந்து போய்டும் அதனால இப்பவே நான் ஊதியர்களேன்னு ஊதிட்டாரன் உடனே மழை பெஞ்சிருச்சான் இது எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நாம உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று இருந்தால் கூட சோம்பலா இருக்காதீர்கள் ஏதாவது ஒண்ணு செய்ய கீப் டூயிங் சும்மா தூங்குறது ராத்திரி பன்னிரெண்டு மணி நேரமும் நான் பனிரெண்டு மணி நேரம் ரொட்டீனே ஃபாலோ பண்ணுவான் சூரியன் அஸ்தமானமான உடனே இவர் தூங்கிடுவாரு அடுத்து சூரியன் உதிக்கிற போதுதான் கண் முடிப்பார் இரவு உறங்குவதற்கு அப்புறம் பகல்ல மத்தியான சாப்பாட்டுக்கு மேல உண்ட மயக்கம் தொண்டு அப்புறம் உதாரணமா சொல்லுவார்கள் அவிரத அவிரத ஹரிபத ஆக்ராந்தி ஹரிபதம் என்பதற்கு ஆகாயம் என்ற ஒரு பொருள் திரிவிக்ரம அவதாரத்திலே தன் பதத்தினாலே ஹரி அழந்ததனாலே அதுக்கு ஆகாசம்னு ஒரு பெயரு இன்னொன்னு ஹரி என்பதற்கு குதிரைன்னு ஒரு அர்த்தம் சொன்ன பதம் என்றால் கால்கள்க்கிராந்தி என்றால் குதிரை அந்த பலவந்தமான செயலை ஆக்கிராந்திங்கிறார் சூரியன் சொல்லும் போது அது அந்த ஆகாசத்தை கடக்கும் தூரத்தை கடக்கக்கூடிய செயலை குறைக்கும் பக்த அபியோக பக்த அபியோகங்கிறதுக்கு கரெக்டா உங்களுக்கு நான் அர்த்தம் சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட லட்சியத்திலேயே கட்டுண்டவராய் இருத்தல் சொல்றாங்கல்ல இப்ப வந்து இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாம் இருக்கு ஒரு ஸ்டூடியோ ஸ்டூடெண்ட் என்ன பண்றான் சாப்பாட்டுக்கு கூட எந்திரிக்காம இரவும் பகலும் உட்காந்து படிக்கிறான் பசி எடுத்தா புரோட்டீன்ஸ் பிஸ்கெட்டு பிஸ்கெட் தண்ணி குடிச்சிட்டு தொடர்ந்து படிக்கிறான் இப்படி படிப்பதே கண்ணாய் ஒரு மாணவன் இருந்தா அவனுக்கு பத்த அபியோகான்னு சொல்றது அதாவது தன் காரியமே கண்ணாய் இருக்கிறது வேற எந்த விதமான போகாம ஒரு வேலையை செய்யறான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பத்த அபியோகராய் இருந்தார்னு சொல்ல இப்போ அருணனுக்கு சொல்லும் இந்த குதிரைகள் எங்க வந்து சண்டித்தனம் பண்ணிருமோ அப்படிங்கிறதுக்காக குதிரை வந்து சதா ஒழுங்கா ஓடணுங்கிறதுக்காக குதிரைகளை விரட்டுவதிலே அக்கறையாயிருக்கிறான் இந்த உலகம் எல்லாம் உறங்கினா கூட நாம வந்து ஒழுங்கா பயணிப்பதை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும் கால தத்துவமே நின்று போயிடுமே அதனால அது கரெக்டா நடக்கணும்னு சூரியன் எப்பவுமே தன் கடமையில் தவறாமல் இருக்கிறான் அப்படின்னு ரெண்டு வகையா சொல்லலாம் நம்ம ஆனந்தரங்கம்பள்ளின்னு ஒருத்தர் இருந்தார்ையா பாண்டிச்சேரியில் அவரை பற்றி இப்படி சொல்லுவாங்க ராத்திரி நாலு மணி நேரம் தான் தூங்குவாராம் சதா சர்வகாலமும் அந்த கவர்மெண்ட் ரொம்ப லாயலாகவும் ரொம்ப சின்சியராகவும் ஒர்க் பண்ணாராம் அதனால பிரெஞ்சு ஆஃபீஸர்ஸுக்குள்ள காலில் செருப்போட உள்ள நுழைறதுக்கு அனுமதி பெற்ற ஒரே இந்தியர் ஆனந்தரங்கம்பள்ள தான் அதிகாரிகள் இருக்கக்கூடிய அலுவலகங்களுக்குள்ள இந்தியர்கள் போறதா இருந்தால் செருப்பை எட்டத்தில் கட்டி வச்சுட்டு கோயிலுக்குள் நுழையிற மாதிரி நுழையணும் ஆனந்தரங்கம்ல ஒருத்தருக்கு மட்டும் கவர்னர் வந்து விடுப்பு கொடுத்திருந்தார் நீ சிறப்பு கல்ட வேண்டாம் எங்க வெள்ளக்காரங்க வர்ற மாதிரியே எங்க வேணாலும் வரலாம் அப்படின்னு காரணம் என்னன்னா அவருடைய சென்சியரிட்டி அவருடைய நேர்மையான ஒரு உழைப்பினாலே அவர் அப்படி ஒரு செல்வாக்க பெற்றிருந்தார் அதிகம் உழைத்தவர் இன்னைக்கு எத்தனையோ பேர் துபாஷா இருந்தாங்க பிரெஞ்சு கவர்மெண்ட்ல அவர்லாம் நம்ம பேசலையே இவங்கள தான் விருப்பத்தி தானே பேசுறோம் காரணம் என்னன்னா அவ்வளவு சிறப்பாக அவர் உழைத்தார் உழைப்பு தான் உயர்வுக்கு வழி அப்படி பத்தா அபியோக தம் கடமையே கண்ணா இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் ஒன்னு அருணன் இன்னொன்னு சூரியன் அப்புறம் கால உத்கர்ஷாத்து உத்கர்ஷம்னா அதிகம்னு அர்த்தம் அதாவது கருடன் பிறக்கிறதுக்கு முன்னாலே அருணன் பிறந்துட்டான் ஏஜ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கு இப்போ ரெட்ட பிள்ளைன்னு சொன்ன முதல்ல பிறக்கிற பிள்ளைதான் தம்பின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பிறக்குற பிள்ளைதான் அண்ணன்னு சொல்லுவாங்க ஏண்டா அப்படின்னா அதை பெரியவங்க கிட்டே கேட்டால் ஒரு சின்ன டெஸ்ட்யூப் எடுத்து அதுக்குள்ளே ஒரே ஒரு கல் தான் நுழையும்ங்கிற மாதிரி ரெண்டு கல் எடுத்து அந்த கல் முதல்ல போடுறது அடுத்த ஒரு கல்லை போடுறது போட்டுட்டு இப்போ கவுத்து எந்த கல் வெளியே வருது முதல்ல ரெண்டாவது போட்டக்கல்லு தான் வெளியே வருது முதல்ல போட்ட கல் ரெண்டாவது தான் வெளியே வருது அதனால் பிரசவத்தில் ரெட்ட பிள்ளைகளில் முதல்ல பிறக்கிறது தான் தம்பி ரெண்டாவது பிறக்கிறது தான் அண்ணனு சொல்லுவாங்க அதில் என்னதான் சொன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிற போது அதிகமாக மரியாதை எதிர்பார்க்க முடியாது டைம் டிஃப்ரென்ஸ் மிஞ்சி போனால் ஹாஃப் அன் அவருக்கு ஆப்பில் தானே பிறந்திருக்கிறாங்க இவன் வாடாமா அவன் போடாமா டே அண்ணா வாடாமா அவன் அதான் மரியாதை சில வீடுகளில் டே அப்பா வாடா அப்படிங்குறது பிள்ளைங்கள் அப்படியெல்லாம் வளர்த்துருக்குறாங்க மரியாதைக்கு அப்பான்னு சொல்லிட வேண்டியது இவர் சுதந்திரத்துக்கு டேன்னு சொல்லிக்க வேண்டியது அந்த மாதிரி இல்லாமல் கருடாழ்வாருக்கும் அருணனுக்கும் எவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு தான் உடனே தாய் பொறுமை இல்லாமல் உடைச்சிட்டா வெளிவந்துட்டான் இந்த மாதிரி அபார்ஷன் ஆயிடுச்சு தெரிஞ்ச உடனே அடுத்த ஐநூறு வருஷம் பொறுமையா இருந்தான் அப்புறம் தான் கருடன் பிறந்தான்னு சொல்லுவாங்க அதனால கால உத்கர்ஷாத்து இந்த வயது வித்தியாசத்தினாலே லகுத்துவம் பிரசவம் இப்ப லகும்னா மதிப்பு குறைவு கருடனுக்கு அருணனை விட மதிப்பு குறைவு தானே என்ன இருந்தாலும் ஒரு சபையில் யாருக்கு முதல் மரியாதை அப்படின்னு கேள்வி வரும்போது சில சபைகளில் வயசுல பெரியவங்களுக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க சில சபையில் கைங்கரியம் சில சபையில் அறிவு அப்படி அது சபையை பொறுத்தது இப்போ மேல்கோட்டை மைசூர் மேல்கோட்டைக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் உற்சவத்தில் பெருமாளை வந்து தோல்லை தாங்கி கோவிலுக்குள்ளே இருந்து எடுத்துட்டு வந்து ரதத்தில் வைக்கிறதும் கைப்பிடிச்சு இழுக்கிறதும் யாருன்னா ஹரிஜன்ஸ் தாழ்த்தப்பட்ட ஏற்பாடு ஏன்னா ராமானுஜருக்கு அவர்கள் நான்கு நாள்கள் பாதுகாப்பு கொடுத்தார்கள் அவர் வந்து இந்த செல்வப்பிள்ளை என்ற விக்கிரகத்தை தேடி கண்டபோ கண்டெடுப்பதற்கு அவர் ரொம்ப உதவியாக இருந்தார்கள் அதனால அவர் என்ன பண்ணார் வருஷம் ஒரு நாள் இந்த தாழ்த்தப்பட்ட இனத்தவர் கோவிலுக்குள்ள வரலாம் மூணு நாள் வரலாம்னு அப்பவே ஏற்பாடு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே ஏற்பாடு இப்ப காந்தி முதலிய தலைவர்கள் வந்து எல்லாரும் கோவிலுக்குள்ள போலாம்னு வந்தது இப்ப தானே வைக்கம் போராட்டம் நடந்த பிறகுதானே நான் சொல்றது ராமானுஜர் காலத்துல இவங்க எல்லாம் கோவிலுக்கு ரொம்ப இடத்துல நிக்கணும்னு காலத்திலேயே ராமானுஜர் இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அங்க வந்து என்ன முன்னே முக்கியத்துவம்னா வயசு முக்கியத்துவம் இல்ல கைங்கரியம் ராமானுஜருக்கு அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் செய்த கைங்கரியத்தினுடைய முக்கியத்துவத்தினாலே இன்னைக்கும் கூட சாமி தேர் புறப்படுதுனா முதல்ல கையில உடம்புடிச்சு தேர் எழுக்கிறது இந்த தாழ்த்தப்பட்ட இனத்தோடு சேர்ந்தவர் தான் அது என்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ராமானுஜருடைய ஏற்பாடு இது அது மாதிரி இங்க வயது வித்தியாசம் வயசுனாலே இவன் முக்கியமானவனாக கருதப்படுகிறான் கால உத்கர்ஷாத்து லகுத்துவம் பிரசவம் அதிபத அதிபதவுன இங்கே மேன்மை அதாவது பறவைகளுக்கெல்லாம் அவன் ராஜாவா இருக்கிறான் மிருகங்களுக்கெல்லாம் ராஜா வந்து சிங்கம் அது மாதிரி பறவைகளுக்கெல்லாம் ராஜா கருடன் இந்த கருடன் பறவைகளுக்கெல்லாம் அரசனா இருந்தும் கூட வயது வித்தியாசத்தினாலே அருணனை விட அடுத்தபடிதான் மதிக்கப்படுகிறான் பிரசவம்னா சீக்கிரம் கட்டாயம்னு அர்த்தம் யோஜை எண்ணு அடைவித்தல் அதாவது இரண்டாம் தரமான முக்கியத்துவத்தை அவன் அடைவிக்கிறான் யோஜை யோ யகாங்கிறது யோன்னு வந்திருக்கு இந்த இடத்துல நான் சொன்ன சந்திரனை குறிக்கும் சொன்ன த்விஜ என்றால் இருபுற பாடனா இருக்கிறதுனால அடுத்தது இந்த கருடாழ்வாருக்கு இந்த பெயர் பொருந்தும் அதாவது கருடாழ்வார் வேத புருஷன் அதனாலே அந்த பெயர் பொருந்துகிறது அடுத்து சேவா பிரீத்தேன சேவா பிரீத்த என்னன்னா அருணன் செய்யக்கூடிய கைங்கரியத்தினாலே பிரீத்தன பிரீத்தி அன்பு அதாவது அருணன் மனத்திலே மகிழ்ச்சியை உண்டு பண்றதுனால அவனுக்கு விருப்பம் போச்சு எப்பவுமே பணிவு திறமை இருக்கும் இடங்கள்ல பெரியவங்க அந்த வேலைக்காரனுக்கு இவங்க அடிமையாயிடுவாங்க அப்படி இடங்கள்லாம் உண்டு பார்த்தசாரதியின் கிருஷ்ணனுக்கு ஏன் பேர் வந்தது பாண்டவர்கள் கண்ணனுக்கு எவ வேண்டியா இருந்தாங்கன்னா இவன் அவங்களுக்கு சர்வெண்ட் ஆயிட்டான் அப்போ மெய்யான அன்பானது எஜமான்களை அடிமைப்படுத்தும் சமீபத்தில் ஒரு செய்தி என்னன்ன அமெரிக்காவில அமெரிக்கா அனுப்புகிற செயற்கைக்கோள் ஒன்றுக்கு நம்ம கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தின் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது கிரமான அப்படிங்கிற பெயர் வச்சுக்கலாம் ஏன் யா அப்படின்னா அங்க ஒரு பெண் நம்ம இந்திய நாட்டு மரபணுக்களை அவள் கண்டுபிடித்திருக்கிறார் இதுவரைக்கும் அமெரிக்க விஞ்ஞானிகள் எத்தனையோ வருஷமா முயற்சி பண்ணி அடைய முடியாத ஒரு பலனை இந்த எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய சிறுமி அடைந்து விட்டாள் அதனால் அமெரிக்க அரசாங்கத்துக்கு எவ்வளவு சந்தோஷம்னா அவளுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக அவளுடைய பெயரை முதல்ல வைக்கலான்னு நினைச்சாங்க ஷ்ரவ்யான் வைக்கலான்னு இப்போ என்னென்னா அங்கே வந்து சில புரட்சியாளர் இருக்கிறார் அமெரிக்காவில் வெளிநாட்டுக்காரர்கள் அதிகமாக இங்கே வரக்கூடாது ஏன்னா அமெரிக்க நாட்டு இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் போகுதுன்னு புரட்சி பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் அந்த ஸ்பைடர் மாதிரி குடிமி வச்சிருப்பாங்க பயங்கரமான சுட்டு கொண்டு வருவாங்க அவங்களுக்கு பயந்து அவ பேரு வைக்க வேணா அவ பிறந்த கிராமம் ஆகிய கிரமானே என் கிராமத்தினுடைய பேரை வைக்கலாம் ஒரு செயற்கைக் கூழுக்க வச்சுட்டான் அப்போ ஒரு சாதனையினாலே ஒரு தொண்டினாலே ஒரு பண்பினாலே எப்படி மனிதனுடைய உள்ளங்கள் கொள்ளை கொள்ளப்படுக பாருங்க அப்படி இங்க சேவா பிரீத்தேன தன் தொண்டினாலே அருணன் சூரியனுடைய உள்ளத்திலே இடம்பெற்றிருக்கிறான் பூஷணாதன் பூஷணம்னா இங்க சூரியன் அவன் என்ன பண்ற ஆத்ம சமய தனக்கு சமமாக செய்யப்பட்டிருக்கிறான் ஒரு விருந்துக்கு போனா முதலாளி என்ன பண்ணுவாங்க கார் டிரைவரை சாப்பிடுப்பா அப்படின்னு பக்கத்துல ஏதாவது என்னங்க டிரைவர் பக்கத்துல உக்கார சொல்றீங்கன்னா எனக்கு தம்பி மாதிரி அவன் அப்படின்னு அந்த மாதிரி வித்தியாசம் இல்லாம பழகுவாங்க தனக்கு சமமாக அவன் நினைக்கிறான் அப்படிப்பட்ட சோ அருணோவா உங்களுக்கு உங்களை அருணகன அருணன் சேர்ந்துடணும் உங்களுக்கு சகல பாதுகாக்கும் கொடுக்கட்டும் காயந்தம் திராயதே இது காயத்ரி யார் இந்த மந்திரத்தை பாடுகிறார்களோ அவர்களை இந்த மந்திரம் காப்பாற்றுகிறது ஆகையினால் காயத்ரி திரா புய புது தகப்பன் செய்த பாவங்களிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்று விடுபடுறான் அதனாலே அந்த புத்து என்ற நரகத்திலிருந்து தகப்பனை விடுவிப்பதனாலே மகனுக்கு புத்திரஹான் பேரே திரா அப்படின்னா காப்பாற்றுதன் இங்கே திராயத்தாம் காப்பாற்றட்டும் ஆபத்துகள் இந்த உலகத்துல பலவிதம் இப்போ ஒரு தப்பும் செய்யாம சில பேர் லட்சக்கணக்கில் சேர்த்து போயிருக்கிறாங்க அமெரிக்காவில் கொலம்பஸ் காலடி வைத்து இது வரைக்கும் இருநூறு வருஷம்தான் ஆகுது ஆனா இந்த வெள்ளையர்கள் அமெரிக்கர்கள் அங்கே பழங்குடி மக்களாக இருந்த செவ்வீந்தியர்கள் இருக்காங்க ரெட் இண்டியன்ஸ் அவர்களை இந்த இருநூறு வருஷத்துக்குள்ள ஒன்பது கோடி பேரை கொண்டு இருக்காங்க எந்த காரணமும் இல்லாமல் கோடி பேரை கொண்டு இருக்காங்க ஏன்னா அந்த ரெட் இண்டியன்ஸுக்கு இவங்களை பார்த்தா பயமா இருக்கு பயம் மனுஷன் கண்டா பாம்புக்கு பயம் அது மாதிரி இந்த ரெட் இண்டியன்ஸ் வந்து வெள்ளையர்களை கண்டு தங்கள் அம்பு விஷந்தடவிய அம்புகளால் வெள்ளையர் மேல் எய்தார்கள் வெள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டார்கள் இதுல என்ன ரெண்டு இனமும் பரஸ்பரம் பகையான இனம் மாமியார் மருமக மாறி இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த வெளிய என்ன முடிவு பண்ணாங்க இவர்களை இருக்க விட்டோம்னா வம்புடான்னு சொல்லி ஒட்டு மொத்தமா லட்சக்கணக்கில் நூத்து கணக்கில் கோடி மக்களை இருநூறு வருஷத்துல கொண்டு இருக்கலாம் ஜஸ்ட் பிகாஸ் தேர்ஸ் அவர்கள் செவ்வீந்தியர் என்ற ஒரே காரணத்துக்காக இவர் எந்த காரணம் இல்லாம கொண்டிருக்காங்க சார்ஸ் பிரான்சன் ஒரு சினிமா நடிகர் புகழ்பெற்ற சினிமா நடிகர் அவர் வந்து செவ்வீந்தியர் அவருக்கு அகில உலக ரீதியிலே ஒரு அவார்டு கொடுத்தாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் அதுக்கு ஏற்பாடு அந்த பரிசை பெற்றுக்கொள்ள இவர் போகவில்லை அதுக்கு பதிலாக ஒரு பிரதிநிதி அனுப்பியிருந்தார் அந்த பிரதிநிதி ஒரு கடிதத்தை கொண்டு வந்து அமெரிக்க ஜனாதிபதியும் கொடுத்தார் என்னுடைய இனத்தவரை ஒரு பக்கம் காட்டுல நூத்து கணக்கில் காரணம் இல்லாம சுட்டு கொண்டுகிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கிற போது நீங்க கொடுக்கிற பரிசை நான் வாங்கிக்கணுமா உங்களுக்கு தேவையில்லை செவ்வியர்களை கொள்வதை நீங்கள் எப்படி நிறுத்துகிறீர்களோ அப்பதான் உங்க கவர்மெண்ட்டை நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் அதுபோல ஒரு குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த காரணத்துக்காக எல்லாம் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஆபத்து மனுஷனுக்கு எப்படியெல்லாம் வரும் எப்படி வராதுன்னு சொல்ல முடியுமா அதனால என்ன விதமான ஆபத்தாய் இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பை அருணன் சோ அருணோவக அவன் வந்து சகலவித பாதுகாப்பும் செய்யட்டும் இரவிலும் செய்யட்டும் பகலிலும் செய்யட்டும் சனி பகவானுக்கு மகரம் கும்பம் ரெண்டுமே சொந்த வீடு ஆனா மகரத்தில் இருக்கிற போது சனிக்கு வந்து இரவுல தான் பவர் ஜாஸ்தியா கும்பத்தில் இருக்கிற போது பகல்ல தான் பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிருக்கு அருணனுக்கு நீங்க வேண்டிய போது அவன் பகல்லையும் உங்களுக்கு நன்மை செய்யட்டும் இரவிலும் நன்மை செய்யட்டும் எல்லா காலத்திலும் உங்களுக்கு அவன் நன்மை செய்வானாக என்று சொல்லி அதை கட்டுகிறார் இன்னொரு முறை படிச்சிடறேன் முன்சின்ன ரஷ்மின் தினாதோ தினகம சமையே சம்ஹரம் ஸ்தோத்திர பிரகியாத்தீரியோ அபிரத ஹரிபதா கிராந்தி பத்தாபியோக காலோத்கர்ஷாத் லகுத்துவம் உபயதாரர்களான வைஷாலிபதி திருமதி லட்சிபாய் அம்மையர் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மாரியப்பன் வரலும் புஸ்தகம் கிடைக்கல நாளைக்கு நிச்சயமா கிடைக்கும் நினைக்கிறேன் நாளை சுதர்சன சரகம் உண்டு அப்போ புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை ராமாயணத்தினை சுலோகம் சனிக்கிழமை லக்ஷ்மி சகசரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை சூரிய சகசரனாகவும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதசரத்துக்கு சந்திப்போம் ஜெயஸ்ரீமன்